அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் கூறாமை நோக்கி குறிப்பறிவான் எஞ்சான்றும் மாறாணீர் வையக்கு அணி ஒருவன் சொல்லும் முன்பாகவே குறிப்பால் அவனது கருத்தை அறியக்கூடியவன் வற்றாத கடலால் சூழப்பெற்றுள்ள உலகத்துக்கே அணிகளன் ஆவான் என்கிறார் வள்ளுவர் நாமும் குறிப்பினால் மற்றவர் கருத்துகளை அறியும் திறமை உடையவராக இருத்தல் வேண்டும் நம் தேசத்தந்த மகாத்மா காந்தி காந்த எளிமையின் அடையாளமாக வாழ்ந்தவர் அந்த எளிமை எல்லோருக்கும் நன்மை தருவது எளிமை என்பது ஒரு பாதை எளிமை என்பது அழகானது எளிமை ஆனந்தத்தை தரவல்லது தொந்தரவு இல்லாதது எளிமை எளிமை பெருமை தரக்கூடியது எளிமை பாதுகாப்பு தரக்கூடியது எளிமை மதிப்பையும் மரியாதையையும் பெற்றுத்தருவது அந்த காலத்தில் நம் முன்னோர்கள் எளிமையாக வாழ்ந்தார்கள் அதனால் கடனற்ற வாழ்க்கை செல்வமிக்க வாழ்க்கை மகிழ்வான வாழ்க்கை ஆரோக்கியமான வாழ்க்கை என்று வாழ்ந்துள்ளனர் காந்தியடிகள் இங்கிலாந்து சென்று படித்து பாரிஸ்டர் பட்டம் பெற்றவர் நீதிமன்றங்களில் கோட் ஷூட் அணிந்து வழக்காடியவர் ஒரு முறை தமிழகம் வந்தபோது மதுரையில் வயலில் வேலை செய்து கொண்டிருக்கும் ஒரு விவசாயியை பார்த்தார் இடுப்பில் கட்டுவதற்கு ஆடையில்லாத அவரது நிலை அறிந்து உடன் அன்றே தன் ஆடம்பரமான ஆடைகளை களைந்து நாளு முழ வேட்டியும் துண்டும் அணிந்தார் தன் இறுதி காலம் வரை அதே போன்று எளிய வாழ்க்கை வாழ்ந்து மறைந்தார் அவர் மட்டும் நினைத்திருந்தால் விதத்திற்கு ஒரு ஆடை என்று ஆடம்பரமாக வாழ்ந்திருக்கலாம் அவர் அணிந்திருந்த ஆடையின் காரணமாக எத்தனை அவமானங்கள் நேர்ந்த தன்னுடைய நிலையிலிருந்து இறுதி வரை மாறாமல் வெற்றியும் கண்டார் மேலும் அஹிம்சை அமைதி பொறுமை உழைப்பு நேர்மை எளிமை என்று வாழ்ந்த அவர் தன் கிழிந்த வேட்டியை துண்டாகவும் கிழிந்த துண்டை கர்ச்சிப்பாகவும் பயன்படுத்தி வாழ்ந்துள்ளார் தான் வெளிநாடு சென்று படித்ததையோ சட்டம் படித்ததையோ அவர் ஒரு நாளும் எண்ணவில்லை அதுவே அவர் வெற்றிக்கு காரணமாக அமைந்தது உண்ணும் உணவில் எளிமை உடுத்துவதில் எளிமை என்று அனைத்திலும் எளிமையாக இருப்பது நமக்கு நன்மையையும் பெருமையையும் தரும் உயிர் வாழ தேவையான வீடு உணவு உடை இவை அனைத்தும் நம் தேவைக்கேற்ப சிக்கனமாக இருந்தால் போதும் அதுவே ஒரு அழகுதான் நமது முன்னாள் முதல்வர் கர்ம ஏழை பங்காளர் காமராசர் அவர்களும் கதராடை அணிந்து எளிமையாகவே வாழ்ந்துள்ளார் அவர் மறைந்த போது அவரிடத்தில் நூறு ரூபாய் பணமும் நான்கு செட் வேட்டி சட்டைகளும் சொற்பமாக சில பாத்தி இதுவே அவரது சொத்தாக இருந்தது அவர் எளிமையாக வாழ்ந்ததால் அவர் மறைந்து அரை நூற்றாண்டை எட்டும் நேரத்திலும் நாம் அவரை நினைக்கிறோம் டாக்டர் ஏ பி நம் முன்னோரை பார்த்து நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் எளிமையே நிறைவை தரும் எளிமையே வெற்றியை தரும் இதையே பழியெஞ்சி பார்த்தூன் உடைத்தாயின் வாழ்க்கை வழியஞ்சல் எஞ்சான்றும் இல் என்கிறார் வள்ளுவர் பழிக்கு பயந்து நல்ல நெறியில் பொருளீட்டி அதனை தக்கவருக்கு பகுத்துத் தந்து தானும் உண்டு இல்வாழ்வானாயின் அவன் பரம்பரையும் பொழிவுற்று விளங்கும் என்கிறார் வள்ளுவர் அடுத்தவர்களுக்காக வாழ்வது வாழ்வல்ல நாம் நமக்காக வாழ்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து வாழ வேண்டும் மற்றவரின் வசதியை பார்த்து கடன்பட்டு ஆடம்பரமாக உடை உடுத்துவது தேவையில்லாமல் வீண் பெருமைக்கு செலவு செய்வது இதெல்லாம் வேண்டாம் உள்ளதைக் கொண்டு நல்லது செய்து வாழ வேண்டும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இதுவரை உங்கள் செவிகளுக்கு தகவல் துணியால் விருது பிடைத்தவர் தேன்மொழி முத்துக்குமாரசுவாமி